நெருப்பு எரியும் இந்த நெருப்பு எரியும் இந்த நெருப்பு எரியும் இந்த நெருப்பு எரியும் கரும்புலிகளாய் தமிழீழ விடுதலை வரலாற்றில் பெரும் புரட்சி படைத்த இந்த நெருப்பு எரியும் கழுத்தில் நஞ்சு கட்டி நமது தேசிய தலைவர் ஈழ நிலத்தில் விடுதலைக் கரும்புலிகளாய் போராட மூட்டிய இந்த நெருப்பு எரியும் கரும்புலி மில்லர் இந்த நெருப்பின் முதல் மூச்சு அவனை தொடர்ந்து எரிமலை நெருப்பலைகளின் எத்தனை வீச்சு எத்தனை வீச்சு இந்த நெருப்பு எரியும் கடல் போரில் நெருப்பாயிழந்த கடல் கரும்புலிகள் உடல் கொடுத்து உயிர் கொடுத்து போன வரலாறு ஒன்றா இரண்டா இந்த நெருப்பு எரியும் ஆறாம் ஆண்டில் கடல் கரும்புலிகள் படைத்த நெருப்பின் களங்களில் புரண்டு ஆழ்கடலில் மூழ்கிய எதிரி படை கப்பல்களை மிரண்டு ஓடிய சிங்கள இனவெறி படை கும்பலை எண்ணி எண்ணி ஈழம் உணர்ச்சி திரண்டள நெருப்பாய் நிற்கிறது பொத்துவில் கடல் பரப்பில் சிங்கள வெறி வான்படையும் கடற்படையும் நடத்திய தாக்குதலில் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி ஆறில் ாய் வரலாறு படைத்தார்களே நெருப்பாய் வடித்தார்களே உள்மோட்டை கடல்வெளியில் இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி எல்லை தாண்டி வந்த சிங்கள இனவொறியர் கடற்படையை எதிர்நின்று மோதிய களத்தில் மேஜர் மைந்தனா கேப்டன் கதிர்மதி கரும்புலிகளாய் உயிர்கொடை தந்து நிலைத்தார்களே வரலாற்றில் இரண்டாம் லெப்டினன் அன்பு கொடி இன்னுயிரிந்து மாவீரர்களாய் தமிழீழ விடுதலை வரலாற்றில் தடம் பதித்தார்களே நெருப்பாய் காலி கடற்பரப்பில் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி ஆறில் சிங்கள இனவொறியனின் கடல் கலன்களை தகர்த்தும் அவன் கொலை வரி படையினரை கொன்று குவித்தும் சிங்கள அரசே நடுங்க நடுங்கி ஒடுங்க லெப்டினன்ட் கேர்னல் அரவிந்தா மேஜர் தமிழ்வேந்தன் மேஜர் அறிவுக்குமரன் மேஜர் கடலவன் மேஜர் முகிலன் மேஜர் வன்னி கேப்டன் இசையின்பன் கேப்டன் கண்ணாளன் கடும்புலிகளாய் உயிரை தூக்கி மாவீரர்களாய் விடுதலை பேரிலக்கியம் படைத்தார்களே நெருப்பாய் வெடித்தார்களே பருத்தி துறை வல்வட்டித்துறை கடற்பரப்பில் வீர சமரில் லெப்டினன்ட் கேர்னல் தாரணி கேப்டன் சாந்தினி மேஜர் லவனிதா லெப்டினன் அகவானன் கரும்புலிகளாய் தங்கள் இன்னுயிரை வீசியறிந்து களமாடி மாவீரர்களாய் நிமிர்ந்தார்களே நெருப்பாய் வடித்தார்களே திருக்கோடமலை ஆழ்கடலில் பத்து பதினொன்று கடற்படையை எதிர் நின்று லெப்டினன் இன்மகன் கரும்புலிகளாய் களமாடி உயிர்கொடையாளராய் வரலாறு தீட்டினார்களே நெருப்பாய் வடித்தார்களே சிலாபம் கடற்பெரு வழியில் இருபத்தி ஏழு பதினொன்று சிங்கள கடற்படையை எதிர்த்த மோதலில் கேப்டன் தாய்மொழியான் கரும்புலியாய் கண்மூடி மாவீரனாய் கனிந்தானே நெருப்பாய் வெடித்தானே இந்த நெருப்பு எரியும் இந்த நெருப்பு எரியும் கடல் கரும்புலிகள் தமிழீழ மண்ணில் பதித்து போன காலடி தடங்களில் என்றொன்றும் நிலைத்திருக்கும் இந்த வரலாற்று நெருப்பு இந்த நெருப்பு இந்த நெருப்பு எரியும் ஆயுதம் எங்கள் கை தாங்கும் வரை எங்கள் தாயகம் விடுதலை வாங்கும் வரை இந்த நெருப்பு எரியும் இந்த நெருப்பு எரியும் இந்த நெருப்பு எரியும்